அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மக்களுக்கு தண்ணீர் தருபவர் அவர்களின் இறுதி நபராக அறந்துவார் என்று நபி சல்லு அவர்கள் கூறினார்கள் ஒன்று எட்டு ஒன்பது நான்கு இது ஹசன் சஹிப் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்